முப்பத்தி மூன்றாம் பாடல் சிந்தாகுல இல்லொடு செல்வம் உயிர்ப்பற்றும் பொருட்பற்றும் உலக இயற்கை மனைவி மக்கள் சுற்றத்தார் மேல் வைக்கும் பற்று உயிர்ப்பற்று இடம் வீடு உடை அணிகள் அவற்றின் மீது வைக்கும் பற்று பொருட்பற்று இல்வாழ்க்கை உயிர்ப்பற்று செல்வத்தின் மேல் ஆசை பொருட்பற்று இந்த ரெண்டும் மனத்தில் உண்டாகும் பலவகை துன்பங்களுக்கும் காரணமானவை இந்த ஆசைகள் விந்தியமலை காடு போன்றவை உள்ளே சென்றால் திரும்பி வர வழி தெரியாது விந்தியமலையை சுற்றியுள்ள காடு அப்படிப்பட்டது இல்வாழ்வும் அப்படித்தான் உள்ளே அகப்பட்டவன் வெளியே வரத் துடிக்கிறான் வெளியில் இருப்பவன் கெட்டி மேளம் கொட்டி உள்ளே நுழைய துடிக்கிறான் செல்வம் துன்பம் செல்வம் என்னும் அல்லலில் குழைத்தும் என்பது திருவாசகம் செல்வம் அளவோடு இருந்தால் நம்மை காப்பாற்றும் அளவுக்கு அதிகமானால் அதை காப்பாற்றத் தெரிந்து அலைந்து நம்முடைய நிம்மதி போய்விடும் இவற்றை விட இவற்றையெல்லாம் விட்டு பெறுவது எப்பொழுதோ பெருமானே இந்த ஆசைகளை எல்லாம் விடுவது எப்பொழுதோ என்று கேட்கிறார் அருணகிரியார் சிந்தாகுல இல்லொடு செல்வமெனும் விந்தாடவே என்றுவிடப் பெறுவேன் முருகா நீ கங்கையாகிற மந்தாகினி தந்த வரதமூர்த்தி வரங்களின் பிறப்பிடம் வரந்தரும் வள்ளல் எங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கும் கந்தன் முருகன் கருணைக்கு இருப்பிடம் உலகப்பற்றுக்குரிய மல வாசனையை கெடுத்து உன்னுடைய திருவடி அனுபூதியை தந்தருள வேண்டும் வந்தாகி நிதந்த வரோதகனே கந்தா முருகா கருணாகரனே நான் என்றைக்கு இந்த ஆசைகளை விட்டு உன் திருவடி அனுபூதியைப் பெறுவேன் என்று வேண்டுகிறார் அருணகிரியார் இப்பாடல் இருளை துறந்திட்டு இங்கே வாயன்று அங்கே கூவும் அருளைப் பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்ற திருவாசகத்தோடு ஒப்பு நோக்கத்தக்கது செல்வமேனும் விட பெறுவேன் கா